प्रपन्न पारिजाताय कृष्णाय ிாவேற்றைக்காணையா கிருஷ்ணா கீதாஹே நீத்தரா மன்மைய भगवान श्री कृष्णर அவதாரஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதோட பிரயோஜனத்தை விளக்கி சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் மன்மயாக மாமுபாஸ்ருதாக மாம் உபாஸ்ருதாக அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும் என்னை சார்ந்திருக்கிறவர்கள்னு அர்த்தம் என்னை சார்ந்திருக்கிறவர்கள்னால் இந்த படைப்புக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய இறைவனை எப்பொழுதும் சார்ந்திருப்பவர்கள் அதாவது உண்மையான மன அமைதிக்கு பொருளோ உறவுகளோ காரணமாக முடியாது ஓரளவுக்குத்தான் அவைகள் நமக்கு அமைதியை கொடுக்க முடியும் அதெல்லாம் துக்கம் கலந்த சுகத்தை தான் கொடுக்க முடியும் ஆனால் ஈஸ்வரன் ஒருத்தர் தான் துக்கங்கலவாத உண்மையான ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறார் இது இறைவனுடைய அருளால் தான் நமக்கு கிடைக்கணும் நாமளும் அந்த இறைவனுடைய அருளை பெறத்துக்கு முயற்சி பண்ணணும் ஆக மாம் உபாசிருத்தாகனால் என்னை நன்கு சார்ந்திருப்பவர்கள் ஆஸ்ரித்தம்னா சார்ந்திருக்கிறது உபன்னா மிகவும் இறைவனையே நினைச்சுருக்கிறது எப்போவுமே பகவானோட சிந்தனையோட காரியம் பண்ணுறது இந்த சாஸ்திர ஞானத்தோட அவதார தத்துவ ஜானத்தோட கடவுளையே முற்றிலும் சார்ந்து உலக காரியங்களையெல்லாம் தனக்குள்ள பொறுப்புகளையெல்லாம் முறையாக செய்கிறது அதனால் என்ன ஆகிடுறதுன்னு கேட்டால் மண்மயாகா மண்மயாகனா இறைவன் மயமாகி விடுகிறார்களான் ஒருத்தன் பணத்தையே தியானம் பண்ணிகிட்டுருக்கான் அவன் எப்போ பார்த்தாலும் அவன் மனம் முழுக்க பணத்தை பற்றின லட்சியமாகவே இருக்கும் நாம் எதை எண்ணுகிறோமோ அது மயமாகறோங்கிறது பொதுவான ஒரு நியதி எத் பாவயத்தி தத் அப்படிங்கிற ஒரு நியத்திப்படி எதை நாம் ஆழ்ந்து எண்ணுகிறோமோ அதன் மயமாகவே ஆகிறோம் இல்லையா ஆகையினால இறைவனையே சார்ந்திருப்பவன் இறைமயமாக ஆகிவிடுகிறான் மாம் உபாசிருத்தாக மண்மயாகா அதனால என்ன ஆகுறதுன்னா வீத ராக பய குரோதாக வீதன்னா நீங்கியன்னு அர்த்தம் என்னெல்லாம் நீங்கி இருக்கவர்கள்ட்டா ராகபய குரோதாக ராகன்னா பற்று விருப்பு பயம்னா கொஞ்சம் கூட பயம் கிடையாது ஏன்னா நான் முற்றிலும் இறைவனை சார்ந்திருக்கிறேன் எனக்கு அச்சப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அவன் எனக்கு வேண்டிய வரங்களெல்லாம் கொடுக்கறதுனால அவன் வரதன் எனக்கு எல்லா விதமான அச்சத்தையும் போக்கிறதுனால அவன் அபயஸ்வரூப்பன் ஆக பயம் போயிடுறது பற்று இல்லை கோபமும் இல்லை யாரையும் வெறுக்காததுனால எந்த சூழ்நிலையும் வெறுக்கறதில்லை எந்த பொருளையும் வெறுக்கறதில்லை எந்த மனிதர்களையும் வெறுக்கிறது யாரிடத்துலேயும் விருப்போ வெறுப்போ வைக்கிறதும் இல்லை ஏன்னா மனசு கடவுளை சார்ந்திருக்கு உலகம் அப்படி தான் இருக்குங்கிற தெளிந்த அறிவோடு இருக்கிறான் எதிலும் முழுமை கிடையாது நம்முடைய உடம்பு மனசனுடைய கோணத்திலையும் பிறருடைய உடம்பு மனசனுடைய கோணத்திலையும் பொருள்களுடைய கோணத்திலேயும் எதுலேயும் முழுமை என்பது கிடையாதுங்கிறது அவனுக்கு தெரியும் ஆனால் முழுமையான இறைவனை சார்ந்து தான் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற தத்துவமும் அவனுக்கு தெரியும் தத்துவத்தகான்னு முதலே சொல்லியிருக்கிறார் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் நம்ம பார்த்துருக்கோம் ஆக வீத ராக பயக்ரோதாக இறைவனை சார்ந்திருப்பதால் இறைமயம் ஆவதால் விருப்போ வெறுப்போ பற்றோ அச்சமோ சினமோ எதுவும் அவர்களுக்கு இருப்பதில்லை அதிலிருந்து விலகியவர்களாக இருக்கிறார்கள் பகவகா பகவஹனா பல ஞான தபசா எப்போ இந்த அறிவு தவம் அறிவையே தவமாக இங்கே சொல்லுகிறார் அன்பை செலுத்துவது தவம் அறிவை வளர்ப்பது தவம் அறங்களை செய்வது தவம் ஆக தவம்னா என்ன நம்மளை பண்படுத்திக்கிறது நாமளாக விரும்பி நம்மளை மனம் போன போக்கில் வாழாமல் நெறிப்படுத்திக்கிறது கொஞ்சம் கடினமான வாழ்க்கை அது தவம் தான் ஆனால் எல்லாரும் கண் போன போக்கில் வாழ்கிற போது ஒருத்தன் எதிர்நீச்சல் போட்டு உண்மையான அறிவோடு வாழ்கிறதுங்கிறது பெரிய தவ வாழ்க்கை தான் ஆகையினால ஞான தபஸாங்கிற ஞானம்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் தத்துவங்களை ஆராய்ச்சி பண்ணுறது அந்த அறிவை பெறுகிறது அந்த அறிவை பிறருக்கு வழங்கிறது அந்த அறிவின்படி வாழ்கிறது ஆக ஞான தபா பூத்தாகா பூத்தாகன்னா தூய்மை அடைந்தவர்களாய் மத்பாவம் ஆகத்தாகா என்னுடைய ஸ்வரூபத்தை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள் அதாவது இறைவனும் நானும் வேறல்ல இறைவனுக்கு அந்நியமாக நான் இல்லை என்னை ஒரு தனிப்பொருளாக நான் கருத அவசியம் கிடையாது நான் ஒரு இண்டிவிஜுவல் இல்லை பகவானும் ஒரு இன்டிவிஜுவல் கிடையாது ரெண்டு பேருக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஒரே தூய உணர்வு பியூர் கான்ஷியஸ்னஸ் சுத்த சைத்தன்யம்தான் அப்படிங்கிற உண்மையை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் ஆக அவதாரத்தினுடைய தத்துவத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிறவனுக்கு இந்த உண்மை விளங்குகிறது ஆகவே வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் இறைவனை சார்ந்திருந்து இறை உணர்வோடு இறைமயமாக இருந்து ஞான தவத்தினால் தூய்மையை பெற்று பற்று விருப்பு வெறுப்பு சினம் இவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு பலர் அடைந்திருக்கிறார்கள்ங்கிற எத்தனையோ பேர் வந்துவிட்டாங்கப்பா இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனால் அதுக்குன்னு உழைக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் துவனிக்கும்படி இந்த ஸ்லோகத்தில் பகவான் உபதேசம் பண்ணியிருக்கிறார் மாம் உபாஸ்ருத்தாக மண்மையாக வீதராக பயக்ரோதாக ஞான தபசா பூத்தாக பகவகா மத்பாவம் ஆகத்தா அப்படி இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் என்னை சார்ந்திருந்து என் மயமாக இருந்து பற்று அச்சம் வெறுப்பு இவைகளிலிருந்து விடுபட்டவர்களாய் ஞானத்தவத்தால் தங்களை தூய்மைப்படுத்தி பலர் என் சொரூபத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதே இதனுடைய தெளிவான அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தோட பொருளை நாளைக்கு பார்க்கறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஹரிவோம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள்